எந்தேரத்தில் பாடியதுன்னு சொல்றீங்க எப்ப அருமையா தூது விட்டார்கள் மங்கையாரும் ஞானசம்பந்த தூது விட்ட போது இருக்கிறார் ஆனா இருப்பது அந்த திருமறைக்கார்டில் இருக்கிறாங்க இருக்கின்ற பொழுது திருமலைக்காட்டில் அப்படி அவ அந்த தூது வருகின்ற பொழுது நாவுக்கரசர் அந்த நாவுக்கரசர் பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் அப்படி தள்ளி விலகியிருக்கார் விலகியிருக்கார் அதெல்லாம் ஒரு நாகரிகம் யாராவது நம்ம ரெண்டு பேர் இருக்கும்போது ஒருத்தர் பார்க்க வந்தாங்கன்னா நாம் என்ன பண்ணணும்னு கேட்டால் கொஞ்சம் விலகணும் என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்க கூடாது ஆமாம் சமுதாய நாகரிகம் அல்லவா திருவள்ளுவர் எப்பொருளும் ஓரார் தொடரார் மற்ற அப்பொருளை விட்டக்கால் கேட்கும் வரை எது நான் உங்களுக்குள்ள பேசுவாங்க நீ ஏன் போய் காது கொடுத்து கேக்குற ஐயா நீங்க பேசிட்டு இருக்க நான் கொஞ்சம் இப்படி போயிட்டு வரேன் அது போகணும் அதுதான் நாகரீகம் இந்த நாகரிகளில் இருக்கு அதனால பார்க்க வந்தாங்க ஞான சம்பந்தர் பார்த்துன்னா இவரப்படி கொஞ்சம் தங்கிறேன் வந்தாங்க இந்த மாதிரி விண்ணப்பம் செய்தாங்க நாட்டுக்கு வரணும் சரியை திருவருள் அடியேன் வருகிறேன் அப்படின்னு சொன்ன சொல்லி அவங்க போயிட்டாங்க போன பிறகு இவர் அங்கே பக்கத்தில் இருக்கார் அப்படியே அலைஞ்சிட்டு போய் நிறைய உள்ள கோயிலுக்கு போனார் போயிட்டு வந்து வழிபாடு செய்துட்டு அந்த கோபுரத்து கீழே நிற்கிறார் நிற்கும்போது அவராக சொல்கிறார் யார் ஞானம் சொன்னார் மதுரையில் இது மதுரையிலிருந்து அழைப்பு வந்தது அங்கே பாண்டியினாலலாம் இப்படி அமைந்திருக்கிறதான் அடியேன அழைத்து இருக்கிறார்கள் அடியேனும் அப்படின்னார் அடியேணும்னு இதுக்கு அப்படியே சிவசிவ அப்படின்ட்டுங்க ஏன்னா தாம் பட்ட பாடெல்லாம் கட்டுனை பூட்டி ஒரு கடையில் நிப்பாய்ச்சனவங்க இருக்கு அங்கே இதுக்கு தம்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது காம்தான் மதுரையில வந்து அழைத்தார்கள் அடியேன் போறதாக அப்படின்னு ஆரம்பித்த உடனேயே அதெல்லாம் நிலப்படம் எடுத்துருக்கலாம் எடுக்கல ஒரு பயம் எடுத்துக்க மாட்டான் ஆனால் சேர்க்கலாடு எடுத்து வந்திருக்க வேடா நீங்க சேர்க்கலாருடைய உங்க நிலப்பட வேண்டிய குப்பையில போடுங்க நீங்கள் போற படத்துக்கெல்லாம் கண்ணாடி என்னாடி போடணும் ஆணி அடிக்கணும் எதுங்கணும் பொங்கல் முன்னாடம் எடுக்கும் போது பொத்துணு ஒழுந்துச்சுன்னா படம் கண்ணாடி போடணும் எங்கள் சேக்கிலார் படம் அப்படியே இதயத்தில் வச்சுக்கலாம் வந்து எங்கே எடுத்துகிட்டு போகலாம் எங்கள் படத்தை சேக்கிலார்த்து நடப்படம் அதலால் போயிட்டு அந்த கோபுரத்துக்கிட்ட வந்த உடனே இப்படி சொன்னார் சொன்ன உடனே இல்லை அது அம்மனருடைய வஞ்சனை அடியனுக்கு அடியனுக்கு அப்படின்னா அடியனுக்கு தெரியும் அவருக்கு தெரியாதுன்னு சொல்லப்படாது அடிய அடியுக்கு சத்தியமட்டு தான் பேசியிருப்பார் அடியனுக்கு அது அடியும் தாம வேணா போய் சமாளிப்போம் ஏன்னா ஏற்கனவே இருந்தது ஆட்கள் அப்படின்னு யாரு உடன்பாடு இல்லை இல்லை அடியேன் உடன் உடன் வரேன் அதுவும் ஞானத்தின் அவருக்கு என்ன நினைப்பு இவருக்கு சின்ன பிள்ளைங்கிற இது அவருக்கு அவன் ஏற்கனவே பட்டப்பாடு போதும் இன்னையே இந்த திருமணிப்படும் நமக்கு இருக்கிற அன்பு இவருக்கு இருக்கிற அன்பு அவருக்கு அவருக்கு அன்பு எப்படியாவது அந்த சின்ன பிள்ளையாச்சே போக வேணாம் தாம் போனா பரவாயில்ல அவருக்கு பட்டப்பாடு எதுக்கு இப்பொழுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒருத்தவங்க வைத்த அன்புதான் காரணம் அப்புறம் இல்ல நாள் போல் கூட அவ்வளவு சரியா சரியா சரியா இல்லைன்னு சொல்லக்கூடாது நாளும் கோலும் கூட அவ்வளவு சரியானபடி இல்ல திருவருள் காக்கும் என்று சொல்லி வேயூர் தோழி பங்கன் விட முண்ட கண்ணன் அங்கே பாடுபட்டு எனக்கு உடன்பாடு இல்லை இனி அடங்கல் முறை பதிச்சி தான் பொது என்பது எடுத்து அடக எழுதுங்க என்ன பாடலாம் திருமறை காட்டில் ஞானசம்பந்த பெருமான் மதுரைக்கு எழுந்தருள திருவுளம் பற்றிய பொழுது நாவுக்கரசர் ஓரிரு கால் தம்முடைய கருத்தை தெரிவிக்க அது பொழுது நாளும் கோலும் நமக்கு ஒன்றும் செய்யாது என்ற முறையில் பாடியருடையது என்று கோடுங்க இந்த ஈஆர்சி நமக்குலாம் நம்மளால தான் தானே நம்மளால தான் இல்ல இப்பதான் ஒழிச்சு விட்டான் ஏன் அதுக்கு கொஞ்சம் படிக்கணும் ஏன்னா ரெண்டு வரியை கொடுத்துட்டு இது எங்கேயர் சொல்லியிருக்காருன்னா இது இது யார் யார் யாருக்கு எப்பொழுது சொல்லப்படுதுன்னு விட்டு அந்த ரெண்டு வரிக்கு விளக்கமும் தரணும் இது கொஞ்சம் படிக்கணும் படிச்சுட்டா கொஞ்சம் நாட்டில் அறிவு வளர்ந்துடும் குட்டிச்சவரா பண்ணும் அதனால எடுத்துவிட்டாங்க ஈயாச்சும் எடுத்து விட்டாங்க எடுத்து விட்டான் இப்போ கிடையாது எந்த எந்த யூனிவர்சிட்டி காலையும் கிடையாது இடங்கூறி விளக்குன்னு இருக்கும் அப்படி இடங்கூறி விளக்கலாமே இப்போ வெயில் தோழி பண்ணுன்னு அதையும் பொது போடும் இப்படி எல்லாம் ஒரு கருத்து தோன்றுகிறது எனவேதான் அப்படி இருந்த இடம் எதுக்க சொல்ல இந்த தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியம் என்று இருக்குது அப்போ இந்த தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியம் என்று சொல்கிற பதியம் எப்பொழுது பாடியது என்று கேட்டா திருவாரூரில் பாடியது என்பதை விட நாவுக்கரசர் திருவாரூருக்கு எழுந்திரள அது கொஞ்சம் அதிகமாக தான் எழுத முடியாது எழுதுங்க எ திருவாரூர் எல்லையில் அங்கிருக்கிற தொண்டர்கள் அருளியது என்று எதிர்கொண்ட அந்த திருவாரூர் தங்களை வரவேற்கிறது வணக்கம் என்று அந்த பலகை போட்டிருக்கேன் அந்த வரவேற்பு அந்த பலகைக்கு உள்ளே நுழையும் போது பதியம் இது என்று எழுதுங்க நாமா செஞ்சா தப்பு சொல்லிட்டு எழுதக்கூடாது அப்பதான் பயன் தந்ததா இல்லைன்னா பயன் தந்தாலும் பொதுங்கிற பேச்சுக்கடம் பொது திருப்பதி வருவே இப்பொழுது இந்த தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியம் என்று வாய்க்குங்களோ என்று சொல்லி அப்படி திருவேதி கூட பாருங்க ஆரோர் திருவேதி உள்ளார் என்று அவரே சொல்றாரு அப்போ திருவேதியில் உள்ளே செல்லுகின்ற பொழுது அடியவர்கள் தங்களை எதிர்கொள்ள அதுபொழுது அருளிய பதியம் இது என்று எழுதுங்களேன் அறிவு இருக்குமே ஆகவே அப்படிப்பட்ட உள்ளணிந்தார் சூழும் திருத்தொண்டர் தம்முடன் தோரண நன்னி வாழி திருநெடுந்த தேவாசிரியன் முன் இதோ இப்பொழுது திருக்கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிட்டார் திருக்கோயில் நுழைஞ்ச உடனே அந்த மண்டபம் தேவாசிரிய மண்டபம் பேர் அந்த மண்டபத்தையும் காண்கிறார் வந்திரஞ்சி ஆழி வரை வாயில் அமைப்பு உந்து சொல்றார் பெருமான் இருக்கிற எழுந்தருளி இருக்கின்றதுக்கு திருமாளிகை திருக்கோவில் திருமாளிகளில் இருக்கிற மாளிகை திருமாளிகை சுடர் மாமணி புற்றுகந்தாரை நேர் கண்டு கொண்ட இது அப்படியெல்லாம் தாண்டி பெருமான் அவர் திருமுன்னில இவர் போய் நின்றார் என்று கண்டு தொழுது விழுந்து கரசரணாதியங்கம் கொண்ட புலகங்களாக எழுந்து அந்த இடத்த பார்த்தவனே அவருக்கு தண்ணியே மறந்து எல்லாம் மயிர்கூச்சல் விடுகிறது மயிர்கூச்சலிட அந்த அன்பினாலே அன்பு கூற கண்கள் தன் தன் துளி மாறி பொழிய கண்ண தண்ணி அப்படியே மழையா பொழிதான் ஏன் திருவள்ளுவர் அன்பிற்கு உண்டோ அடைக்கும் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அந்த அன்பு மீதுருவினால அப்படி ஆனந்த கண்ணீர் வருது அது பாட்டு வந்து இப்படி மாறி பொழிய திருமூலட்டானதம்மை புண்டறிக கடல் போற்றி திருத்தாண்டகம் பொனிந்து அப்போ இங்க நேர் முன்னில்ல பாடியதுதான் திருத்தாண்டகம் திருத்தாண்டகம் என்று தெரியுது அல்லவா அப்படி பாட என்ன திருத்தாண்டகம் காண்டலே கருணைந்து என்று சொம் இறைவன் திருமுன்னு அருளியது கரைப்பதிகம் தூண்டா விளக்கண்ண ஜோதி முன்னின்று துதித்துருகி இப்பதான் திருமுறை முற்றோதலுக்கு இதுக்கு வேற்றுமே இப்ப என்ன பண்றோம் இந்த பதிகத்தை படிச்சுன்னு மேல நெக்ஸ்ட் போயிட்டோம் திருமுறை முற்றோதல் இருக்குமானால் அந்த காண்டலே கருத்தாய் என்னும் பதிகத்தை அருளிச்சுதாருன்னு சொன்னோன்னு என்ன பண்ணும் அப்படி சொல்லி பண்ணும் யாரு மூர்த்திகள் கோதாவா மூர்த்திகள் அவங்க அந்த அருமையாக தாண்டகத்தை பாடுவாங்க பாடின பிறகு அதுக்கு விளக்கம் சொல்லணும் அதுதான் திருமறை முற்றுவதில் இந்த திருமுறை முற்றுவதற்கு தர்மயாஜீன மகா சன்னிதானம் தான் ஒரு வழி செஞ்சாங்க ஆமாம் அதுதான் உண்மையான முற்றுவது நாங்களாம் கொஞ்சம் உருப்பட முடியாது ஆச்சு உருப்பட முடியாச்சு முற்றுவதெல்லாம் எடுத்து காலையிலேருந்து செம்பத்தி ஆறு வரைக்கும் படிச்சுட்டு சரி நீ என்ன எடுத்துகிட்டு வந்தேன்னா கொஞ்சம் புளிவாரிட்டு இருந்தேன்னா ரெண்டு இட்லி எடுத்துகிட்டு வந்தேன் ரெண்டையும் மைக்கி விட்டு வந்துடுறதில்ல எந்த போய் நின்று பாடினார்களோ அந்த பாடுகிறார் என்று சொல்லும் போது மூர்த்திகள் பாடுமுறைக்கே ரெண்டு கண்கள் ஒரு கண் என்ன பண்ணோடு பாடுதல் இன்னொரு கண் என்ன சொல்லிய பாட்டின் பொருள் உணதல் இது ரெண்டு திருமுறைக்கு இன்றிமையாது நாமெல்லாம் புண்ணியம் இல்ல ஓதாமூர்த்திகளை கொண்டு அந்த பதியத்தை பாட அவங்க என்ன தாண்டகம் தாண்டகம் அருமையா பாடுவாங்க பண்ணுன்னா பண்ணோட பாடுவோம் பாடின பிறகு நாம் அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் சொல்லி அதன் பிறகு மேல ஆரம்பிக்கணும் அதான் திருமுறை முற்றுகள் அது நாளாக தான் நாளாகும் மாதம் ஒரு நாள் வைத்து கொண்டோம்னா ஏறத்தாழ ஏழரை ஆண்டு ஆகணும் ஆமா ஒரு நாளில் என்ன பண்ண முடியும் எத்தனை பதியும் போவோம் ரொம்ப போனா ஓடி ஓடி போனா பதினஞ்சு பதியும் போகலாம் அதுவே வேகம் தம் காலையில பத்து பதியும் மாலையில அஞ்சு பதிக்கும் ஆமா காலையில சேர்த்தாலும் ஒன்பரைக்காவது ஆரம்பிச்சிடணும் எந்த அரைக்கும் போது மணி ஒன்றையா இருக்கும் ஆமாமாமா பத்தரை பதினொன்றரை பன்னென்றரை ஒன்றரை சிவ சிவ திரும்ப ரெண்ட ரெண்டே முக்காலுக்குலாம் ஆரம்பிச்சிடணும் அஞ்சு மணிக்கு முடிக்கணும் அப்ப பதினஞ்சு பதியும் தான் தானே முடியும் அப்படி முடிச்சா ஏழரை ஆண்டாகும் அப்படித்தான் திருச்சியில முத முத முடிச்சது நம்முடைய தமிழகத்தில் திருச்சிராப்பள்ளி அந்த மாதிரி பண்ணுங்களா இப்போ அடுத்தாப்பில் முடிய போகிறது சவுத்தர்காடு மாவட்டத்தில் இல்லைங்களா ஆச்சு இப்போ அவங்க ஆறு ஏழை ஆண்டு ஆச்சு இப்போ தான் பெரிய பிராணம் வந்துருக்குறோம் பாதி வந்திருக்கிறோம் அதனால் இந்த ரோட பாண்டிச்சேரி தான் திருவாதிரை தூர் நடத்துகிறாங்க அவங்க திருவாதிரை தூர் மூன்றாவதாக முடிக்க போகிறது சிவகாசிங்களா நான்காவதாக முடிப்பது ஈரோடு அப்படிதான் இருக்குது போதிக்க போகிறது அப்படியாக அமைஞ்சிருக்கிறது எனவே இங்க அருமையாக அந்த காண்டலே கருத்தாய் நினைந்து என்ற அளவில் நின்றமே அப்படி இல்லாமல் அந்த பதிகம் கூட படிக்க கலைப்பதிகம் தூண்டா விளக்கோதி துதித்துருகி ஈண்டு மணி கோயில் வலம் செய்து இறஞ்சி என்ற அருமையான பாடி பிறகு வலமாக வருகிறாராம் வந்து அன்பு பூண்ட மனத்தொடு நீள் திருவாயில் புறத்தணிந்த அப்படியே திருக்கோவில் உள்ளிருந்து கனி எருக்காய் கவர்ந்த கல்வனியன் என்று திருவாரூர் பத்தியம் தான் அப்போ பதியும் அந்த வரவேற்பு செய்த பொது ஊர்ல பாடினது காண்டலை கருத்தாய்ங்கிற தாண்டகம் இறைவன் திருமுன்னிலையில் பாடியது இப்ப பாடுகிற பதியும் வெளியில் வந்து திருப தேவாசிரியன் மண்டபத்தில் பாடியது இப்படி சொல்லுகிறார் சேக்கிரார்த்த எத்தனையோ திறன் அதில் இந்த மாதிரி அந்த ஏழாம் நூற்றாண்டில் ஐநூறு ஆண்டுகள் முன்டந்த நிகழ்ச்சியை அந்த திருமுறை வைத்துக்கொண்ட படம் பிடித்துக் கொண்ட படம் பிடித்து அதுதான் ஒருவனும் ஒருவன் காண்க இலக்கிய உலகிலேயே அந்த ஒரு புண்ணியம் ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது அருமையாக சந்தர்ப்பம் கிடைக்கல கம்பருக்கு வால்மீகி இருந்தார் கொஞ்சம் சேர்த்தார் சேர்த்து அந்த கவிதையை பாட்டி தர முன்னோட ஒரு நூலே போயிருக்கு யாரும் நடந்த கதை பாடிட்டாங்க அதனால ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் இருந்த நதி நடைமுறையை வேறு எந்த சான்றும் இல்லாமல் அவர்கள் பாடிய திருவாக்கே வைத்து ஊன்றி படித்து இந்த பதியம் இங்கே இந்த பதியம் இங்கே என்று எடுத்துக்காட்டிய ஒரே ஒருவர் பெருமை எனவே இந்த அருமையான திருப்பதியத்தை தேவாசரிய மண்டபத்தில் வந்து இதை பாடினா பாட்டு முழுதும் பாத்தீங்கன்னா பல்வேறு கனியிருப்ப காய்கவரந்த கல்வனி யோசிச்சு பாக்கிறார் இப்படி எல்லாம் திருவாரூர் பெருமானை இருக்க நாம எத்தனையோ ஆண்டுகள் போய் இந்த சைவ சமயத்தை விட்டு சமன் சமயத்துல இருந்தமே எவ்வளவு தவறு தெரியுமா அது எது போன்ற முட்டாள்தனி இருப்ப காய்க்க வரந்த கல்வனி அருமையா பழம் இருக்குது ரொம்ப கனிவும் இல்லை ரொம்ப இதுவும் இல்லை பக்குவமா இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு பழம் இருக்கும் போது எங்கேயோ போய் புளியரை குளிச்ச காய போயெடுத்து அதை அரிச்சு மக்க பக்கன்னு தின்ன அந்த முட்டாள்தான் நான் ஒண்ணுதான் திருவள்ளுவர் சொன்ன ஓமே இது இனிய உழவாக இன்னாத குரல் கனி இருப்பாக வந்த ஓவிய வச்சு அப்போ கனியாகின்றான் உளுத்த காயமதில் போய் சேர்ந்த ஒவ்வொரு பாட்டு கரும்பு இருக்க இரும்பு கடித்து பாட்டில் அருமையா கரும்பு எப்ப இப்போ கரும்பெல்லாம் உங்களுக்கு குப்பையில போட நாம சின்ன பிள்ளையாக இருந்தோமே அப்போ இருந்தால் கரும்பு ஆமாம் பாவம் இந்த இளைஞர் கொடுத்து வைக்கல தான் கொடுத்து வைக்கல கரும்புதிங்கிறதுக்கெல்லாம் ஓகேங்களா கரும்பு தின கூலியான்லாம் கேட்டேன் மேலேயும் இப்போ அது கரும்பெல்லாம் சுவையாகவும்ல கரும்பை யாரும் விரும்பலை ஆனால் இப்ப இங்கே பாதாம் கீரிலேயே உட்காந்துட்டாங்க நாம அப்படி கரும்பு சாப்பிட்டாங்க செங்கரும்புனா அது பொங்கலுக்கு வந்து சொன்னால் நல்லா அழகாக இருக்கும் அழகாக இருக்கணும்னா அப்படியே எடுத்து கடிச்சிங்கிறதெல்லாம் குதைச்சி விடுவாங்க அப்படிங்களா நல்லா அருமையாக அருவாமண்ணில் எடுத்து அந்த தோளெல்லாம் செதுக்கிட்டு அதை நல்லா அரிஞ்சு சின்ன சின்ன துண்டாக ஒரு டவாராவில் போட்டு எடுத்துக்கிட்டு போய் கொல்லப்பக்கம் சாப்பிட்டுட்டு வாடா ராஜா அப்படிம்பாங்க சாப்பிட்டுட்டு வாய்க்கையெல்லாம் அலம்பிட்டு அந்த ஏனத்தையும் அலம்பிட்டு வரணும் இல்லை அப்படிதான் அந்த கரும்பு இருக்குமே அருமையாக இருக்கும் செங்கரும்பு நீங்க ரெண்டாவது அந்த கருப்பஞ்சாறு பல்ல வேற நல்லா தூய்மைப்படுத்தும் நீங்க நல்லா கரும்பு சாப்பிட்டீங்கன்னு சொன்னா இனிப்பு மட்டுமல்ல பல்லு அப்படி பளிச்சு இருக்கும் அந்த கரும்புக்கு அந்த கருப்பஞ்சாட்டுக்கு அந்த மாதிரி ஆட்டிருக்கும் அருமையாக இருந்திருக்கும் இப்படிப்பட்ட கரும்பு இருக்க எறும் இரும்பு கடித்து எய்த்தவாரியே இரும்பை எவனாலும் நான் கடித்தனி அப்ப கரும்பாம் நம்முடைய சைவ மதம் இருக்க எரும்பாம் சமண மதம் போனீங்க இன்னொரு பாட்டுலி போய் காய்ந்த நல்ல நீங்க குடர் இருக்கு என்ன பண்ணுவோம் அதை நல்லா வளர்த்து அது பக்கத்துல உட்காந்து போவோம் மின்மினி பூச்சி நாலு பறந்துது அங்க பண்ணுவேன்னு அந்த மின்மினி பூச்சிட்டு போய் நின்று பண்ண அது ஒன்றும் மேல உனக்கு வெப்பமும் தராது ரெண்டாவது இருக்கும் பறந்து போயிட்டே இருக்கும் முட்டாளில் முட்டாள வடிகட்ட முட்டாளில் ஏண்டா அருமையாக நீ குளிர்காயினா நல்லா நெருப்பை வளர்த்து அது பக்கத்தில் உட்காந்தீங்கன்னா அந்த அனல் பாட உனக்கு அந்த வெப்ப குளிர் நீங்க நாலு மின்மினி பூச்சி இருக்குன்னு அதனமாதிரி இப்படி எல்லாம் ஓமை காட்டி அந்த பதியம்பூர பாடும் இதை யோகிதையாக நீங்கள் அந்த முற்றோதல் போதாமூர்த்தியும் பாடி நாம யோகிதையா பாடம் சொன்னோம்னா ஒன்னரை மணி நேரம் இந்த திருவாரூர்ல தேவாசிரிய மண்டபத்திலேயே கரும்பெருக்க இரும்பு கடித்து நெருப்பெருக்க மின்மினி அப்படி எல்லாம் போனவாறு என்றெல்லாம் சொல்லி ரொம்ப பல ஓமிகளை சொல்லி சொல்லுகிறார் அப்படிப்பட்ட அருமையான பதிகத்தை அங்கே அழிச்செய்தாராம் எங்கே அந்த தேவாசிரியன் மண்டபம் வந்த பிறகு பண்ணி பாடிட்டு கொஞ்ச நாள் தங்கின தங்கும் போது அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் அவரை பார்க்கலாம் ஒன்று திருவீதியில் பார்க்கலாம் இல்ல திருக்கோவில் பணி செய்வார் ஐயாவை எங்க பாக்கலாம் காலையில அஞ்சரை சிவ பூஜையில இருப்பார் அஞ்சரை டு எட்டு கோவில் போயிருப்பார் எட்டு மணி எட்டுல இருந்து எட்டி முக்கால்னா வீட்டுல சிற்றுண்டி இருந்துவார் ஒன்பதுன்னு சொன்ன ஒன்பது மணிக்கு அலுவலகம் சொன்ன எட்டு அலுவலகத்துக்கு போவார் எப்படி இருக்கணும் அந்த ஒன்பதுல இருக்கணும் அப்பதான் போனா நாம கொஞ்சம் நடந்து போயிருந்தாலும் அல்லது ரிக்ஷாவில் போனாலும் எதுல போனாலும் கூட போன கொஞ்சம் கொஞ்சம் சரியும் அதனால் அப்படிப்பட்ட நம்ம அந்த மாதிரி திருநாவுக்கரசர் ஒரு ஊருக்கு சென்றால் ஒன்று காலையில என்ன செய்வார் திருக்கோவில் இருப்பார் பகல்ல எங்கயாவது பார்க்கணும்னா திருவீதியில் இருப்பார் திருவீதியில் எப்படி இருப்பார் வெறுங்கையோடு நிற்க மாட்டார் என்ன கையில் ஒரு உழவாக அடச்சிருப்பார் அப்படியே பார்த்துட்டு வருவார் எங்கேயாவது ஒரு பக்கத்தில் ஒரு முள்ளு செடியோ அல்லது செடியோ இருந்த சொன்னால் அது அப்படியே இதுன்னு அந்த வேரோடு எடுத்து கொண்டு எட்டை திருக்கோவில் சென்றால் பெருமானை உருகி பாடினார் திருவீதிக்கு வந்தார் அப்படி வந்த உடனேயே அருமையாக ஸ்டடி சொல்லாமல் நலற்படம் எடுத்தார் நம்முடைய சேர்க்கலர் நலற்படம் எடுப்பார் ஆமாம் இது நல்லப்படம் இந்த படத்தை எடுத்து எங்க எங்க அங்க போய் போவாதிங்க கண்ணாடி விண்ணாடி போட வேணாம் தேட வேணாம் மாட்ட வேணாம் இங்க மாட்டிடு மார்பாரப்பொழிகளை திருவடியும் இங்க பாருப்பா தெருவில் ஒரு பெரியவர் எப்படி இருக்கார் பாத்தியா என்ன அடே என்னங்கய்யா அப்படியே கண்ட இருக்கிற தண்ணி அப்படியே மார்பலை வழியா என்ன பாத்தியா கண்ண தண்ணி அப்படியே மார்பல் மழை வாரும் திருவடிவும் சாந்தமா இருக்காரியா ஆனா நெஞ்சில் அப்படியே தண்ணி கொட்டுதியா அடார பெரியவர் பெரியவர் தான் திருவடிவும் மதுரவாய்க்கில் சேர்வாகும் தீந்தமிடி இப்ப மார்பை காட்டினார் அப்புறம் அப்படியே கொஞ்சம் மேல நிமித்து வாயை காட்டினார் வாயில முணு முணு முணுங்குறது என்ன முணுவும்பார் என்ன முணுவும்பார் காஃபி குடிக்கலை காலையே சர்க்கரை போட்டுல சுகர் போடவே மாட்டேங்கிறாங்க இப்போது இப்போ காமாம் எந்த கிளப்புலையும் இப்போ சுகர் போடுறதில்ல ஏன் நாங்கள் நான் வந்து இப்போ இப்போ இப்போ வேணான்னு சொல்லிவிட்டேன் அது போல உள்ள லாபம் அவனுக்கு இல்லைங்களா சரிசாக சுகர் இருக்கவனுக்கு போடாத எனக்கு போடும்ப்பா இல்லைங்களா நம்ம கேட்கறது தெரியல அதனால் அவனுக்கு ஒரு மிச்சம் இப்போ கிளப்பெல்லாம் இல்லைங்களா இப்படிப்பட்ட எல்லா நோயாளியும் அவட்டமே ஆனா அவர் எப்படி இருந்தாரு மழை பாரும் அதனால வாயில என்ன வாயிலிருந்து என்ன பரவாயினால வாயே வாழ்த்து கண்டாய் என்றல்லவா பாண்டுவார் அதனால ஊருக்கு உபதேசம் இல்லை தனக்கு அது உண்டு அதனால் மதுர வாய்க்கில் சேர்வாகும் தீந்தமிழின் மாலைகளும் அதுல இருந்து வாய் என்ன முணுமுணுக்குதுன்னார் அப்படி எடுத்து நீங்கள் போய் அப்படி ஒலி அப்ப ஒளி இது ஒலி மழைவாரும் திருவடிவும் என்றது ஒளி இது ஒலி பார்த்தீங்களா ஒலி ஒலி இதை பார்த்துட்டிங்கன்னா அதை திருப்பவே மாட்டிக்க அருமையாக கட்டு அப்போ வாயிலால் என்ன வருதுன்னா அருமையை அண்ணம் பாலிக்கும் சிற்றம்பலம் அப்படிதான் பாட்டு வருது அது அது உடவாரம் செஞ்சபோது பாடுது அப்ப மது வாயிலிருந்து என்ன வருன்னு கேட்டா பெருமானை பற்றி அந்த பாடல் வருமா மதுரவாய்க்கில் தீந்தமிடின் மாலைகளும் அப்புறம் அடுத்தது செம்பொன் சார்வான திருமணமும் இது எந்த சன் டிவியிலோ அவங்க தாத்தா டிவியிலேயே காட்ட முடியாது ஏன் பாயில் இருந்த ஒலிய காட்டலாம் உடம்பில் இருக்கிற ஒளியை காட்டான் உள்ள காட்ட முடியுமாயப்பா இன்னை வரைக்கும் வல ஒரு கருவியும் எங்கள் சேக்கலார் கருவிதான் உள்ளத்தை காட்டுதான் அது மாதிரி வந்துட்டு நாட்டில் குற்றம் குறைஞ்சுக்கணும் வரும்போதே வெள்ளையும் ஜல்லையமாக இருக்கவன் அப்படி எடுத்துட்டோம்னா அவன் உள்ளத்தில் திருட்டு பயலாக இருந்தான்னா திருட்டு பயனு காட்டிட்டு இருக்குன்னா தொலைச்சுடலாம் வம்புலாம் இன்னும் அந்த கருவி வரல உடம்பை எடுக்குது ஒலிய எடுக்குது உள்ளத்தை எடுக்கிறது இல்லை சேர்க்கிறார் கருவி என்னவா தாளியான திருமணம் அந்த மனசுல என்ன இருக்கு பெருமானுடைய திருவடியேதான் இருக்கு திருவடியே அப்போ அது மனதில் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா பெருமானுடைய திருவடி தான் அப்படியே பதிஞ்சிருக்கு இது எந்த சஞ்சீவியாவது காட்டும மனத்தை காட்ட முடியாத கருவி வந்திருக்காருன்னா வரவில்லை வந்தால் குற்றம் குறையும் நல்லது நல்லது என்னைக்கு வரப்போதோ அதனால செம்பொந்தாலே சார்பான திருமணமும் அவருடைய மனம் திருவடியே சரி இப்படி சொன்ன உடனே பக்தர்கள் நம்புறாங்க இல்லைங்களா கொஞ்சம் படிப்பாளி பீகச்செடி எடுத்திருக்காம திருநாவுக்கரசர் திருமுறைகள் எடுத்திருக்கிறாங்க அவன் ஐயா பண்ணிச்சுக்கணும் பண்ண அப்படிலாம் கேட்பாங்க நின்று எழுந்திரிச்சுன்னா கேட்க மாட்டான் ஐயா ஒரு இது ஒன்றும் இல்லையா ஒன்றும் இல்லையா சும்மா சொல்லப்பாண்ணாரு அப்படிலாம் பயந்து தான் கேட்பான் என்னம்மா நாங்கள் வாழ்ந்த காலம் நல்ல காலம் சந்தேகமே இந்த பையங்க பிரச்சனைங்கிற பேச்சுக்கே எல்லாம் கட்டினான் காலம் தான் எல்லாம் இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி எங்களுக்கு மேலே வயசான முந்தெல்லாம் எங்களுக்கு இருபத்தி மூணுனா இருபத்தாறு படிச்சுருக்குது எங்களுக்கு முன்ன ரிட்டையர்டாயிருக்கு ஆனாலும் எங்களை அந்த பிரச்சனை எல்லாமே இருந்தது என்னவோ கொடுத்து வச்சோம் ஒரு கேள்வி கேட்டால் எந்திரிச்சு நின்று என்னப்பா என்னையா அப்படின்னு கேட்டால் சரி ஒன்றும் அது நேற்று படிக்கும் படிக்கும்போது கொஞ்சம் ஒரே ஒரு சந்தேகம்யா சந்தேகத்தை கேட்கறது அப்படி தன்னருமா அதனால அவன் கேட்கும்போது ஐயா முன்னே முதல்ல சொன்னது மார்வார பொழிக நீர் மழைவாரும் திருவடிவு சொன்னீங்க அது நம்ம இதில் எடுத்து விடலாம் ஏன்னு கேட்டால் தெரியுது தண்ணியா வருது இல்லைங்களா அப்புறம் மதுரவாக்கில் சேர்வாகும் அந்த திருவாக்கு வருதுங்கிறீங்க அது அந்த ஒதடா செய்யறது அதை கொண்டு சொல்லிவிட்டான் திருமணம் அவர் மனசுல திருவடிதா இருக்குங்கிறதே எப்படி தார் தேய்க்கலார் சொல்ல முடிஞ்சது மன்னிக்கணியா மன்னிக்கணும் மனசில் பட்டு கேட்டுக்கிட்ட அப்படின் இப்ப வார்த்தை சேரோடு இருக்கான் இதுக்கு பதில் சொல்லணும் அப்போதான் சேர் நல்லது இல்லைன்னா கீழே உட்காந்துடலாம் நீ அவனோட போய் உட்காந்து ஆமா உனக்கு அவனோட தகுதி இருக்குன்னு நினைச்சி தானே கொடுத்துருக்குறது தண்ணி வடிஞ்சல்ல முடிந்தது வேற ஒண்ணும் இல்லையா மன்னிக்கிறா அதனால இதெல்லாம் எழுதலாம் நினைக்கிறா அப்படின்னு கேட்கிறான் கெஞ்சனா என்ன பண்றது அதுதான் எனக்கும் தெரியாது அப்புறம் எதுக்கு சேரு இருபது பனை எதுக்கு தங்கமான பையன் கேட்கணும் பனிரெண்டாம் நூற்றாண்டினர் நாவுக்கரசர் ஏழாம் நூற்றாண்டினர் ஐநூறு ஆண்டுக்கு பின் வந்தவர் தான் சேர்க்கிறார் அவருக்கு அறிவதற்கு கருவி இல்லை ஆனால் எது கருவியாக இருந்தது அவர்கள் வாயிலிருந்து வந்த திருமுறைகள் தான் அவருக்கு கருவியாக இருந்தது தெரியுதா ஆமையா முன்னே சொல்லிருக்கீங்க அந்த திருமுறைகள்ல என்னன்ன நெஞ்சம் உமைக்கே இடமாக வைத்தேன் நினையாது ஒரு போதும் இருந்தே என்று பாண்ட திருமுறை இருக்கா ஆமையா அப்படி ஒரு பாட்டு இருக்குது அந்த பாடல்தான் இங்கே செம்பொன் தாளே சார்பான திருமணமும் என்று சொல்ல காரணமாச்சுப்பா சொல்ல காரணமாச்சுப்பா அவன் என்ன பண்ணுவான் அதனாலதான் நம்ம வெளியில போன தூக்கிட்டு போடுவான் கடத்தி தூங்குவான் தெருவில் போய் தொலைஞ்சுட்டா அதான் போறோம் ஒதுங்குவேன் இன்னைக்கு வைஸ் சான்சல சென்னையில் பொன் கோதன் ராமன் அப்படி எங்க கிட்ட படிச்சு வருவோம் ஐந்தாண்டு அப்படி எல்லாம் பவியமான பையன் எங்களுக்கு நான் அன்னமும் பையன் தான் சொல்றோம் பவியமான பையன்